அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை பல தலைப்புகளின் கீழ் தொடர்ந்து ஆராய்ந்து அறிந்து வருகிறோம் செயல்நலத்தின் கீழ் தெரிந்து செயல் வகை வலியறிதல் காலமறிதல் இடனறிதல் தெரிந்து தளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றம் தழால் பொச்சாவாமை ஊக்கமுடைமை மடியின்மை ஆழ்வினை உடைமை இடுக்க நழியாமை ஆகிய பன்னிரண்டு அதிகாரங்களில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் அறிந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் இனி திருவள்ளுவரின் திருவருளால் திருக்குறளில் அறுபத்தி ஆறாவது அதிகாரமாகிய வினை தூய்மை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை கற்க தொடங்குகிறோம் வினை என்றால் செயல் தூய்மை என்றால் தீமை கலவாத தன்மை வினை தூய்மை என்றால் செயலில் தீமை கலவாமை செய்யும் செயல் தூய்மையாக இருத்தல் தாம் செய்கின்ற செயல் குற்றமற்றது என ஆராய்ந்து செயலாற்றுவது வினைத்தூய்மை அமைச்சன் தான் ஆற்றும் செயலில் தடை ஏற்படாமலும் கெட்டவை கலவாமலும் செய்வதே வினை தூய்மை செயல் பொருக்காக மட்டுமல்லாமல் அறத்தையும் புகழையும் தருவதாகவும் இருக்க வேண்டும் அதற்கு செயலில் தூய்மை வேண்டும் அது வினை தூய்மை செய்யும் செயலின் பலன் நன்றாக அமையவும் வினை தூய்மை மிக அவசியம் திருக்குறளில் இந்த அதிகாரம் சொல்வன்மை அதிகாரத்திற்கு பிறகு அமைந்திருக்கிறது சொல்நலம் என்கின்ற அதிகாரத்தை நாம் ஆராய்ந்திருக்கிறோம் ஒரு தலைவனுக்கு சொல்நலம் மட்டும் இருந்தால் போதாது செயல் அவசியம் என்பதால் சொல்வன்மை அதிகாரத்திற்கு பிறகு இந்த அதிகாரம் அல்லது தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தில் வினை தூய்மையின் சிறப்பு கூறப்பட்டிருக்கிறது பாவமும் பழியும் தரும் தகாத செயல்களை செய்யாதிருக்க வேண்டும் என்பது அழுத்தந்திருத்தமாக இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது தூய்மையற்ற செயல்களை ஏன் செய்யக்கூடாது என்பதற்கான காரணங்களும் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை